ஸ்ரீ குருப்போ நம ஹரிஓம் ஆத்மவிலாசம் ஆறாவது பட சுஷ்டமே மகேசக்தாபிசுனருவாசு சத்தியுகோதமஸ்வம் ப்ரம்மத்தியம்தலேச ஜகத் சகலமேவ மகேஷகர்த்தா திராவிஷத் புனருபாகதீவபாவா விம்ச்ருத்திய சத்யசுகபோதமயஸ்வரூபம் பிராந்திய பிரமத் கணிசமஸ்திவேகலேச அதாவது எல்லாவற்றிற்கும் கர்த்தாவாகிய ஈஸ்வரன் எல்லா உலகையும் படைத்து அதனுள் பிரவேசித்தார் என்கின்றது இந்த பாடல் முக்குண வடிவமான பிரகிருதி என்னும் அவித்தியைக்கு வசப்பட்டதும் பிரம்மத்தின் பிரதிபிம்பத்தை கொண்டதுமான ஜீவபாவத்தை அடைந்து சத்திய ஆனந்த சின்மயமான தனது ஸ்வரூபத்தை மதிமயக்கத்தினால் மறந்து விவேகத்தின் சிறு கிளேசமுற்றவனாய் நிறைவிடாமல் அலைகின்றான் என்கின்றது இந்த பாடல் வரிகள் இதுவரை பூத சிருஷ்டி கூறப்பட்டது அதாவது ஜீவனை அனுபவிக்கின்ற போக்தாவை சிருஷ்டி செய்வதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதுவரை வந்த பாடல்களிலே ஜட சிருஷ்டி கூறப்பட்டது எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் ஈஸ்வரன் இவ்விதம் எல்லா ஜட பிரபஞ்சங்களை சிருஷ்டி செய்து அவற்றினுள் புகுந்தார் அப்படி புகுந்து பிரதிபலிக்கும் தன்மையுடைய சூக்ம சரீரங்களில் பிரதிபலித்து ஜீவர்களானார் ஜீவபாவத்தை அடைந்தார் என்கின்றது சாஸ்திரம் அதாவது ஸ்வயம்பிரகாசமாயுள்ள பிரம்ம சைத்தன்யம் அதன் பிரதிபிம்பத்தை வாங்கக்கூடிய தகுதியுடன் தெளிவாயுள்ள சூக்ஷம சரீரம் அதில் பிரதிபிம்பிக்கும் சைதன்யத்தின் தோற்றமாக மூன்றும் சேர்ந்து தான் ஜீவன் எனப்படுகின்றது அவ்வாறு ஜீவபாவத்தை அடைந்தவுடன் தனது உண்மையான சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்தை மறந்து மதி மயக்கத்தினால் விவேகமும் இழந்துவிடவே இடைவிடாமல் சம்சார சூழலில் சிக்கி சுற்றி என்று எடுத்துக் கூறுகின்றது நம்முடைய சாஸ்திரம் இப்படி சிருஷ்டியை பற்றி உபதேசிப்பதால் என்ன லாபம் அதாவது அந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் நமக்குள் தான் இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது நமது உண்மையான ஸ்வரூபமும் அதுதான் ஆனால் அதன் ஞாபகமே இல்லாமல் நமது கரணங்களாகிய சூக்ஷம சரீரத்துடன் இருப்பிடமாகிய ஸ்தூல சரீரத்துடனும் நமது ஸ்வரூபத்தை ஒன்றாக்கி கொண்டு அவற்றையே நமது உண்மையான ஸ்வரூபமாக நினைத்து நான் கர்த்தா போக்தா என்று அஜ்ஞானத்தினால் எண்ணிக்கொண்டு ஆசையினால் தூண்டப்பட்டு பல செயல்களில் ஈடுபட்டு அவற்றின் பலன்களை அனுபவிக்க பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டு திண்டாடி கொண்டிருக்கின்றோம் சென்று கீழ் திரும்பி வருவதுமாய் பல சரீரங்களில் பிறப்படுத்திக் சுற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த பாடலிலேயே தெளிவுபடுத்துகின்றார் அடுத்ததாக ஏழாவது பாடலை காணலாம் யுத்தம் பிரமாத வசத பரிமுக்கியமானோ தேகாத்ம புத்தி பரிகல்பித கர்ம பந்த ஸ்வர்காதி போக கமன லூதாவதேச பவமப்பிய கமச்சிதாத்மா இத்தம் பிரமாத வசத பரிமுக்கியமானோ தேகாத்ம புத்தி பரிகல்பித கர்ம பந்த லூதாவதேச பவமப்பிய கமச் அதாவது இந்த சிதாத்மா கவனக்குறைவால் ஏற்படும் பிழைக்கு வசமானவனாக நன்கு மோகிக்கப்பட்டு தானே கூட்டை உண்டாக்கி கொண்டு அதிலே சிறைப்படுகின்றான் என்கின்றது இந்த பாடல் வரிகள் அதாவது பட்டுப்பூச்சி போல தானே தனக்கு தேவையான கூட்டை உண்டாக்கி கொண்டு அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வர தெரியாமல் அதன் உள்ளேயே கிடந்து அது அழிந்து போவது போல தேகமே ஆத்மா என்ற தவறான புத்தியினால் ஏற்றி வைத்து கொண்ட கர்ம கொண்டவனாகவே சொர்க்காதி லோகங்களுக்கு போகத்தை அனுபவிப்பதற்காக போக அதன் பிறகு மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்பி வரவேண்டும் என்ற அறியாமையினாலே துயருற்று ஜனன மரணம் என்னும் சம்சாரத்தை அடைகின்றான் என்று இந்த பாடல் வரிகள் நமக்கு விளக்குகின்றன தன்னுடைய சுய ஸ்வரூபத்தை மறந்து போய் தப்பான பல காரியங்களை செய்தல் கவனக்குறைவால் ஸ்வரூப அனுசந்தானத்திலிருந்து நழுவுதல் என்று அறிந்து கொள்ள வேண்டும் சனத் சுஜாதியம் என்ற கிரந்தத்திலே சனத் சுஜாதியர் விதருக்கு உபதேசம் அருளிகிறார் எல்லோரும் சம்சாரத்திற்கு காரணம் அவித்திய என்பார்கள் அதாவது அறியாமை என்று கூறுவார்கள் நான் அப்படி சொல்லவில்லை பிரச்சுதி என்று நான் கூறுகின்றேன் என்கின்றார் பிரச்சுதி என்றால் நழுவுதல்தான் காரணம் என்கின்றார் அதாவது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியமாகிய ஸ்வரூப அனுசந்தானத்திலிருந்து நழுவிடுகின்றோம் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார் நாம் ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவினாலே அந்த அறியாமையினாலே கவனக்குறைவினாலே தான் நான் இந்த தேகம் என்று நினைத்து செயல்படுகின்றோம் சுத்த சைத்தன்யமாக இருக்கும் தன் ஸ்வரூபத்தை மறந்து தேகத்தோடு ஒன்றிக்கொண்டு ஆத்மா அல்லாத தேகத்திலே இந்த தேகமே நான் என்ற தவறான எண்ணம் ஏற்படுவதே இவனுக்கு பந்தமாகும் என்று எடுத்துக் கூறுகின்றார் கவனக்குறைவால் ஸ்வரூப பிரக்னையிலிருந்து நலவுவதால் மோகம் அதனால் அகங்காரம் இந்த பந்தத்தால் துன்பம் இவ்வாறு கர்மாவினால் கட்டப்பட்டவனாகிவிட்டான் கர்மாவில் ஈடுபாடு ஆசையினால் ஏற்படுகின்றது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் காமம் ஆசை எப்பொழுது உண்டாகும் என்றால் தன்னை என்றும் நிறைந்த பரிபூர்ணனாக அறியாமல் அறியாமையினாலே ஏதோ குறைவுள்ளவனாகவே நினைத்து பல்வேறு காரியங்களை செய்து கொண்டும்ும் தன்னுடைய மகத்துவத்தை அறியாமலும் இருப்பதினால்தான் இந்த நிலை அவனுக்கு உண்டாகின்றது என்றும் எடுத்துக் கூறுகின்றார் ஸ்வரூபத்தை மறத்தலாகிய குற்றம் மனிதனை வெளிநோக்குடையவனாக செய்து விஷயங்களில் பற்றை ஏற்படுத்தி வெகு தூரம் நிலை தவற செய்கிறது என்று சனத் சுஜாதர் துருதராஷ்டிரனுக்கு எடுத்துக் கூறுகின்றார் ஞானிகள் மயக்கத்தை மிருத்யுவாக கொள்கிறார்கள் அதாவது யமனாக பார்க்கிறார்கள் அதாவது ஆத்மா அல்லாத உடம்பு முதலியவற்றை ஆத்மாவாக கொள்ளுதல் எதுவோ அதுவே அந்த பொய் உணர்வே மிருத்யு என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் ஆனால் என்னுடைய கருத்தோ அப்படியன்று மற்ற என்னவென்று கேட்டீர்களே என்றால் கவனித்தலின்மையே அதாவது தடுமாற்றமே ஆத்ம இயல்பான பிரம்மநிலை நின்று தன் நிலை நின்றும் தவறுதலே மிருத்யு என்று ஆதிசங்கரர் சனத் சுஜாதியம் என்ற நூலிற்கு பாசியம் எழுதும் பொழுது இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் இந்த தவறான புரிதலுக்கும் பொய்யுணர்வுக்கும் காரணமாக அறியாமைத்தான் இருக்கின்றது என்றும் அந்த அறியாமையே பிறப்பு இறப்பு முதலிய எல்லா அனர்த்தங்களையும் விளைவிக்கின்ற மிருத்யு என்றும் அறிந்து கொள்ள சொல்கின்றார் மேலும் தன்னில் தானாய் தன்னிலையாய் ஆனந்த அறிவான பிரம்ம நிலையாய் நிற்பது என்பது சாகாமை என்று எடுத்துக் கூறுகின்றார் மனிதனின் அறியாமையை சுட்டிக்காட்டும் விதமாக அவன் செய்கின்ற மேலும் சில அக்ஞான காரியங்களை விளக்கி கூறுகின்றார் அந்த வகையிலே மனிதன் புண்ணியத்தை சம்பாதித்து சொர்க்கம் போன்ற லோகங்களுக்கு செல்கின்றான் அங்கு புண்ணிய முடிந்ததும் மீண்டும் பூலோகத்திற்கு வந்து விடுகின்றான் மறுபடியும் புண்ணிய பாவங்களை செய்து சொர்க்க முதலிய லோகங்களுக்கு போவதும் வருவதுமாயிருக்கின்றான் ஏன் இவ்வாறு கருமாக்களை பண்ணி பிறப்புக்களை எடுக்கிறாய் என்று கேட்டால் பிறக்கிறது இயற்கை எல்லோரும் தான் பிறக்கிறார்கள் பிறப்பதும் இறப்பதும் இயற்கைதானே ஏன் வீணாக வேதாந்தம் படிக்க வேண்டும் என்பான் இவ்வாறு பல ஜன்மங்கள் எடுத்தெடுத்து இழைத்து களைத்த பின்புதான் ஏன் இப்படி பிறந்து பிறந்து இறந்து இறந்து திண்டாடுகிறோம் என்று சிந்திக்க தொடங்குகின்றான் வேறு வழியே இல்லையா என்று துயரத்தின் மிகுதியினாலே குருவை நாடி தேடி விடைக்காண முயற்சிக்கின்றான் எப்படி பட்டுப்பூச்சி தன் வாயிலிருந்து வரும் பசையினாலேயே நூல்களை இழைத்து தானே கூட்டை செய்து அதிலேயே உணவு உட்கொண்டு கட்டுண்டு கடைசியில் அதிலேயே சிக்கி மடிவது போலவே தனது ஸ்வரூபமாகிய சிதாத்மாவை மறந்து பொய்யான இந்த உடலே ஆத்மா என்ற தப்பான எண்ணத்தால் ஆசை ஏற்பட்டு அதனால் தூண்டப்பட்டு கர்மாவிலே ஈடுபட்டு சம்சாரக் கடலில் மூழ்கி விடுகின்றான் என்கின்றார் நான் தேகம் என்ற தவறான புத்தி வரவில்லை என்றால் இந்த கஷ்டமெல்லாம் இந்த சிதாத்மாவை தனது ஸ்வரூபமாக கொண்டுள்ள ஜீவனுக்கு கிடையாது தேகத்தோடு தன்னை ஒன்றாக்கி கொண்டு நான் கர்த்தா நான் சுகி நான் துக்கி என்று அழுது புலம்புகின்றான் எனக்கு ஐந்து பெண்களை பெற்றேன் நான்கு பெண்களுக்கு கல்யாணமாகிவிட்டது இப்பொழுது வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டேன் இன்னும் சில வருடங்கள் நான் உயிரோடு இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றான் இவ்வாறு உண்மையில் எப்பொழுதும் சிதாத்மாவாகவே இருக்கும் இந்த மனிதன் தவறான எண்ணத்தினால் கர்மபந்தத்திலே கட்டுண்டு வினைப்பயனை புசித்து கொண்டு திண்டாடி என்று எடுத்துக் கூறுகின்றார் அடுத்த எட்டாவது பாடல் மாயாயுதமதி சிதாத்மா சாவித்யாயுத ஜீவபாவ யமதி சிதாத்மா சூகபவத் மூத ஜீவாவோ மிதசுணவி விமலமான அதாவது சுத்தமான இரஜஸ்தமோ குணங்களால் மலினப்படாத சத்வகுண பிரதானமான முக்குணப் பிரகிரு மாகையாகும் மலத்தினால் மூடப்பட்ட சத்வகுணத்துடன் கூடிய அதாவது இரஜஸ்தமோ குணங்கள் மேலிட்டு சத்துவம் அடங்கியுள்ள பிரகிருதியே அவித்தை எனப்படுகின்றது சிதாத்மா தனது சுவாதினத்துடன் கூடி மாயையுடன் கூடியவராய் ஈஸ்வரத்தன்மையை அடைந்தது அவித்தியுடன் கூடி அதன் வசப்பட்டதால் ஜீவபாவத்தை பெற்றவனாகிவிட்டது என்பதாக இந்த பாடலிலே பொருள் கூறுகின்றார் அதாவது அறியாமையினாலே அக்ஞானத்தினாலே ஜீவன் அடையும் அவலமான நிலையை கூறிய பின்பு ஜீவனுடைய உபாதியையும் ஈஸ்வரனுடைய உபாதியையும் விளக்குகிறார் சிதாத்மா முதலில் மாயையுடன் கூடியதாக ஈஸ்வரனாக ஆகியது அதே சிதாத்மா அவித்தியை என்ற உபாதியை கொண்டு ஜீவபாவத்தை உடையவனாக மாறிவிடுகின்றது தமஸ் ரஜஸ் சத்வம் என்ற மூன்று குணங்களை உடைய இரண்டு விதமாக உள்ளது ரஜஸ்தமோ குணங்களினால் அழுக்குப்படாமல் சுத்த சத்வகுணமாயுள்ளது மாயை எனப்படும் சித் ஸ்வரூபமான பிரம்மம் அந்த மாயையில் பிரதிபலித்து அந்த மாகையை சுவாதினத்தில் வைத்து கொண்டு சர்வக்னனாகிய ஈஸ்வரனாகியது ரஜோகுணமும் தமோகுணமும் மேல்பட்டு சத்துவம் அடங்கியிருக்கும்போது அதே பிரகிருதி அவித்தியை எனப்படுகின்றது அதே சித் ஸ்வரூபமாகிய பிரம்மம் இந்த அவித்தியுடன் கூடியிருக்கும்போது அந்த அவித்தியைக்கு வசமாகி கிஞ்சிட்னனாகிய அதாவது சிற்றறிவுடைய ஜீவபாவத்தை அடைகிறது என்கின்றது சாஸ்திரம் அந்த வகையிலே இந்த ஜீவன் தனது உண்மை ஸ்வரூபத்தை மறந்து ஆசையினால் செயல்புரியும் கர்த்தாவாக தன்னை கருதி பல்வேறு செயல்களிலே ஈடுபட்டு கர்மாவின் பயனாகிய பாவ புண்ணியங்களினால் சுக துக்கங்களை விருப்பு விருப்புகளுடன் அனுபவித்து கொண்டு பிறப்பு இறப்பு எனும் சம்சார சாகரத்திலே சிக்கி அவதியுறுவதை ஏற்கனவே எடுத்து விட்டது மேலும் நாம் ஜீவபாவனை கொண்டிருப்பதால் ஜீவனை பற்றி இன்னும் சற்று விளக்குகின்றார் அதை அடுத்த பாடல்களிலே கூற வருகின்றார் அடுத்ததாக பாடல் ஒன்பது தேகேந்திரியாதி சுசலுகாசாத் பூர்ணோபி நிச்சலதரோபி விகாரவத் அப்பியநேக யுவபாதி சரீரபேத ஆத்மா கடாதி கதபேதவசாத் வியத்வத் தேகேந்திரியாதிஷு சலட்சு நிஜப்பிரகாசாத் பூர்ணோ அபி நிச்சலதரோ அபி விகாரவத்வத் அதாவது ஒரே ஆகாசமானது குடங்கள் முதலியவற்றின் பேதம் காரணமாக வெவ்வேறாக தோன்றுவது போல ஆத்மா ஒன்றேயாயிருப்பினும் சரீர பேதத்தினால் பலவாறாக விளங்குகின்றது என்கின்றார் ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாயிருப்பதால் பூர்ணனாக இருந்தும் சிறிதும் அசைவற்ற தன்மையுடையதாய் இருப்பினும் தேகேந்திரியங்கள் மாறுதல் அடையும் தானும் விகாரத்திற்கு உட்பட்டது போல தோன்றுகின்றது அந்த சிதாத்மா வேறு அற்ற ஒன்றாகவே இருந்தாலும் அறியாமையினால் ஏற்பட்ட சரீரங்களின் வித்தியாசத்தினால் அநேகம் போல தோன்றுகின்றது ஆகாசமானது எங்கும் நிறைந்தது எல்லையற்றது பல்வேறு வடிவங்களிலே குடங்களை வைத்த பின்பு அந்த ஒரே ஆகாசமானது அந்தந்த குடங்களின் அளவுகளினால் உள்ள வரையறுக்கப்பட்டது போல தோன்றுகின்றது அல்லவா ஒரே ஆகாசமானது குடங்களின் வித்தியாசத்தினாலே பல கட ஆகாசங்களாக தோன்றுவது போல சரீரங்களின் பேதத்தினால் ஒரே ஆத்மா பல ஆத்மாக்கள் போல தோன்றுகின்றது என்கின்றார் தன் சொரூபத்தால் ஸ்வயம்பிரகாசமாயிருப்பதால் பூர்ணமானதும் தன்மை மாறுதலற்ற இருந்தும் ஆத்மா இந்த தேகம் புத்தி முதலியவை சலனம் அடையும் ஆத்மாவும் விகாரத்தை அடைவது போல அதாவது மாறுதலை அடைந்தார் போல தோன்றுகின்றது என்று எடுத்துக் கூறுகின்றார் ஆகாசம் எங்கும் நிறைந்த ஒன்றாய் இருந்தாலும் குடத்தை எடுத்துச் செல்லும்போது அதனுள் உள்ள ஆகாசமும் அசைவது எடுத்துச் செல்லப்படுவது போலவும் நமக்கு தோன்றுகின்றது அல்லவா அவ்வாறே தேகத்தின் மாறுதல்கள் ஆத்மாவில் உள்ளது போல நமக்கு தோன்றுகின்றது என்று இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் அடுத்ததாக பத்தாவது பாடல் ஏவம் பவர்ணவ நிமஞ்சன துக்கி தேசு मदिरेत्य गुरुं லோகேஷு பூர்வனிசித புணியபுஞ்ஜை கஷ்டி விஷுத்தாப் பிரணமியாகுதோசு பூர்வனிசிதபுயுஞ்சை கஷ்டித் விஷுத்த குருங் குருபாப்திம் பிராக பிரணம்ய பவசாகர லங்கனேச்சு அதாவது பவசாகரம் எனும் சமுதிரத்திலே அதாவது ஜனன மரணம் என்னும் சமுதிரத்திலே மூழ்கி துக்கத்தை அடைந்த ஜனங்களில் பூர்வ ஜென்மங்களில் ஈட்டிய புண்ணிய குவியல்களின் காரணமாய் சித்த சுத்தியை அடைந்த யாரோ ஒருவன் சம்சார சாகரத்தை தாண்ட விரும்பியவனாக கருணை கடலாகிய குருவை நமஸ்கரித்து கூறுகிறான் என்று இந்த பாடல் எடுத்து கூறுகிறது அதாவது ஜீவபாவத்தை பற்றி கூறியாகிவிட்டது ஆகவே இந்த ஜீவன் தனது உண்மை ஸ்வரூபமான சிதாத்மாவை மறந்து தேகமே நான் என்ற தவறான எண்ணத்துடன் தோற்றமாகிய துவைத பிரபஞ்சத்தை நிஜமென நினைத்து ஆசையினால் செயல் கர்த்தாவாக தன்னை கருதி செயல்கள் பல பயனாகிய பாவ புண்ணியங்களினால் சுக துக்கங்களை அடைந்து இந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழலில் சிக்கி அவதி உறுவதையும் விவரித்துவிட்டார் இவ்விதமாக தேகேந்திரியங்கள் சரணமடையும் போது தனது ஆத்மாவும் சரணமடைவதாக ஜீவன் எண்ணுகிறான் போகத்தை உத்தேசித்து கர்மத்தை செய்வதும் கர்மத்தை செய்வதற்காக போகம் அனுபவிப்பதுமாய் இந்த பிறவிக் கடலில் மூழ்கி துக்கமடைந்து திண்டாடும் ஜனங்களில் பூர்வ ஜன்மங்களில் சம்பாதிக்கப்பட்ட அநேக புண்ணியங்களின் காரணத்தினால் சுத்தமான தெளிவான கூர்மையான நுண்ணறிவுடைய புத்தியை உடையவன் எவன் ஒருவனோ அவன் கருணைக்கடலாகிய குருவை அணுகி சம்சார சாகரத்தை தாண்டும் இச்சையுடன் வணங்கி சொல்கின்றான் இவ்வாறு சிஷியனை பற்றி அவர் கூறுவதிலிருந்து அவன் தீவிரமான முமுட்சுத்துவம் உள்ள ஒருவன் என்பது தெரிகின்றது இந்த பாடலிலே அவர் ஒரு சிஷ்யன் குருவை அனகி சம்சார சாகரத்தை தாண்டக்கூடிய தன்னுடைய ஆசையை தெரிவிப்பதாக எடுத்து கூறுகின்றார் அடுத்த பதினோராவது பாடல் கவனாபத்திரஜாரிநகராம்பி பிரச்சலுமத்தியுங்கரீத்தாரோலோபாரே தாபத்தயே சகஜாரி நக்ரே மோகாம்பசி பிரச்சல துத்பவ மிருத்யுபங்கே வீசியாந்தரஸ்மி பதிதம் ஜகதத்திய பீத்த ஒரு சிஷியன் தன்னுடைய குருவை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது குருவிடம் சிஷியன் கூறுகின்றான் பகவானே கடக்க முடியாததும் உடன் பிறந்த சத்ருவாகிய அஜானம் என்னும் முதலைகளை உடையதுமாகிய என்னுடைய அறியாமைகளையும் தாபத்ரயமெனும் கூட்டமாகிய வாடவாகினியில் தகிப்பதும் மோகமெனும் நீரில் பிறப்பு இறப்பு என மாறி மாறி எழுந்து அடங்கும் அலைகளுடன் கூடியதுமான சம்சாரம் எனும் கோரமான கடலினுள் விழுந்து உழலும் இந்த உலகத்தைக் கண்டு நான் இப்பொழுது பயந்துள்ளேன் என்ற சிஷியன் குருவை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது முந்தைய நான்கு ஸ்லோகங்களில் கூறப்பட்ட ஒரு தீவிர முமுக்சு சம்சாரத்திலே காணுகின்ற துக்கங்களை மீண்டும் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பாக எடுத்துரைக்கிறார் ஆத்மாவின் கூடவே அவித்தியும் இருந்தது என்று ஒப்புக்கொண்டால்தான் மேலும் ஜகத் சிருஷ்டியை பற்றி சொல்ல முடியும் ஆகவே தான் கூடவே பிறந்த அஜானமாகிய முதலை என்று கூறப்பட்டுள்ளது ஆத்மாவும் அஜ்ஞானமும் விரோதிகள் ஆகவே தான் கூடவே இருக்கின்றன ஞானம் மட்டும்தான் அக்ஞானத்திற்கு விரோதி எனினும் அக்ஞானம் ஸ்வரூபானத்தை மறைத்து உலகத் தோற்றத்தை உண்மை என நினைக்குமாறு செய்வதால் இங்கு அதை உடன் பிறந்த சத்ரு என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பனிரெண்டாவது பாடல் மாது தசிய ஜடரே दुखम पुनर्जनकालभव दुर्ह्यम बाल्ये भी दुख मविश्यमीय मलोच्य बीदर्दुना महती मदोत मिथित तठरे वससा चूर दुखम पुनर्जनकालभव दुर्घ्यम बाल्ये अभी दुःख मविशख्यमीय मलोच्य बीदीर्दुना महती मदोत அதாவது தாயாரின் வயிற்றில் இருந்து கொண்டு அனுபவித்த துக்கம் சொல்லி முடியாது மீண்டும் பிறக்கும்போது ஏற்படும் அந்த முடியாத கஷ்டமும் மேலும் பால்யத்திலே பொறுக்க முடியாததும் தவிர்க்க முடியாததுமான துன்பத்தையும் நன்கு ஆலோசித்து பார்த்து இப்பொழுது எனக்கு அதிகமான பயம் ஏற்பட்டுள்ளது என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்ததாக பதிமூன்றாவது பாடல் தாருண்யத்திய குல யௌவன ரூபசம்பத் வித்யாத்ம கர்வ பிகிதாத்மஹிதாபிலாச விண்மூதிரமாசருராஸ்திமயேசரீரே நாரியாருசிம் சமுபயாதிஜனோபிசித்திரம் தாருண்யமேத்திய குல எவ்வன ரூபசம்பத் வித்யாத்ம கர்வ பிகிதாத்மஹிதாபிலாச விண்மூத்திரமாசரு ருதிராஸ்திமயசரீரே நார்யா ருசிம் சமுபயாதி ஜனோவிசித்திரம் அதாவது இந்த பாடலிலே வாலிபத்தை ஒருவன் அடைந்தபொழுது அவனது குலம் எவ்வனம் ூபம் அதாவது ஜதி இளமை மற்றும் அழகு இத்துடன் செல்வம் கல்வி அகங்காரம் போன்றவற்றால் ஆத்மாவிற்கு உகந்த நாட்டம் அவனிடமிருந்து மறைக்கப்பட்டு மலம் மூத்தம் மாம்சம் இரத்தம் மற்றும் எலும்புகள் நிறைந்த ஒரு பெண்ணின் சரீரத்திலே ருசியை இந்த மனிதன் விரும்புகின்றான் என்னே ஒரு பரிதாபகரமான மனிதனின் நிலை என்றும் அந்த விசித்திரத்தை எண்ணி வியப்படுகின்றேன் என்றும் இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்ததாக பதினான்காவது பாடல் சர்வாபதாம் நிலைய மேத்திய வயோதி கத்வம் ஜந்து சுகம் நலபதே ஹபி கிஞ்சி தத்த புும்சாமிஹாஸ்தினபயம் கழு மிருத்யுதோன்ய திக்ருத்தியசம்ஸ்ருதிமபவம் விரக்த சர்வாபாம் நிலையமேத்திய வயோதிக்தம் ஜந்து சுகம் நபத்தை ஹியபி கிஞ்சிதற்ற பும்சாமி ஆஸ்தி நயம் ஹலு மருத்துவ தித்திருமி மாமபவம் விர்த்த இளமைக்கு பிறகு வயது அதிகரிக்கவே எல்லா ஆபத்துக்களின் இருப்பிடமாய் உடல் ஆகி இந்த ஜந்து இங்கு சிறிதும் சுகத்தை அடைவதில்லை மனிதர்களுக்கு மரணத்தை காட்டிலும் வேறு பயம் இங்கு இல்லை இந்த சம்சாரத்தை வேண்டாம் என்று வெறுத்து வைராக்கியம் உடையவனாய் ஆகியுள்ளேன் என்று சிஷியன் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலிலே எல்லா விதமான பிரச்சினைகளும் வந்துவிடுகின்றது கண்கள் சரியாக தெரிவதில்லை காது தெளிவாக கேட்பதில்லை மேலும் நீரிழிவு நோய் என்ற சர்க்கரை வியாதியும் வந்துவிடுகின்றது சாதாரணமாகவே பல்வேறு நோய்கள் மனிதனை ஆட்கொள்கின்றது இவ்வாறு இந்த உடம்பினாலே அநேக பிரச்சனைகளை சகித்து கொண்டு உடல் பற்றிலேயே மனம் ஈடுபட்டு கொண்டிருக்குமே தவிர அந்த ஆத்ம சாசாத்காரத்திலே நிலைத்து நிற்பதற்குண்டான சூழ்நிலையை வயதான பின்பு ஏற்படுத்தி கடினம் என்பதாக இங்கு கூறப்படுகின்றது அதனால்தான் இந்த மனித உடலை ஜந்து என்று பிரம்மேந்திரால் குறிப்பிடுகிறார் பொதுவாகவே வயதானவர்கள் வீட்டுக் காவலுக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு சிறிதும் சுகம் கிடையாது சுகம் என்று நினைத்து கொண்டாலும் உண்மையில் சிறிதும் சுகம் அவர்கள் அடைவதில்லை என்பதை அவர்கள் அனுபவத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக மரணத்தை பற்றியும் இங்கு குறிப்பிடுகின்றார் மரணத்தை காட்டிலும் மேலான வேறு பயம் மனிதனுக்கு இருக்க முடியுமா என்பதாக இங்கு கேட்கப்படுகின்றது ஆகவே இந்த சம்சாரத்தை வேண்டாம் என்று வெறுத்து வைராக்கியம் உடையவனாக ஆகியுள்ளேன் என்று சிஷ்யன் குருவை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்ததாக பதினைந்தாவது பாடல் சுவாமின் கதம் மம பவார் நவ லங்கனம் வததத்ரஹே தும் स्वामिन சுத்தூியசனம் ரமணீமிசி கதம் மமர்னேசர்த்தேவசனீயம் பிரியுத்த அதாவது சிஷ்யன் குருநாதரை பார்த்து கேட்கின்றான் சுவாமி இந்த பவசாகரத்தை தாண்டுவது எவ்வாறு அதற்கு சிறிதும் சிரமமில்லாத வழியை எனக்கு எடுத்து என்று சிஷியன் குருவை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது சிஷ்யனின் இத்தகைய இனிமையான சொல்லை கேட்டு குரு புன்னகை பூத்து பதில் அளிக்குமாறு இருக்கின்றது சிஷியனுடைய சந்தேகம் இந்த பவசாகரம் என்ற பிறப்பு இறப்பு என்ற கடலை நான் கொஞ்சமும் சிரமமில்லாமல் தாண்டுவதற்கு வழி எப்படி என்று சொல்லுங்கள் என்கின்றான் சிஷ்யனுடைய இத்தகைய ரமணீயமான இன்னிதான வசனத்தை கேட்டு குரு புன்னகையுடன் பதில் குரலானார் நாம் வெகு நாட்களாக இப்படி ஒரு சிஷியனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுதாவது வந்து சேர்ந்தானே என்று சிரித்துக் கொண்டார் போலும் எப்படி அர்ஜுனன் தன்னிடம் வந்து சரணாகதி செய்த போது ஸ்ரீ கிருஷ்ணன் மந்தகாசம் செய்து கொண்டாரோ அப்படியே தான் இந்த குருவும் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டார் அதுவே மற்ற நேரமாக இருந்தால் அர்ஜுனன் இதுபோன்று கிருஷ்ணனை கும்பிடுவானா என்ற சந்தேகமும் உண்டாகின்றன அடுத்து பதினராவது பாடல்ந்திராசு பிரத்திர்வாரிராசே சந்தாரணே ப்ளவிமோயம் தடையோஸ்வேந்திரிசுதயசைவாத் பிரத்திர்ஜனம் பவவாரிராசே சந்தாரனே பிளவ இதி ஸ்ருதி டிண்டிமோயம் தஸ்மாத் விசாரய ஜடா ஜடையோஸ்வரூபம் அதாவது தேகம் இந்திரியங்கள் புராணன் மனம் முதலிய ஜட வர்க்கத்திலிருந்து உள்ளே இருக்கும் ஆத்மாவை பிரித்து அறிவதே பவசாகரத்தை நன்கு தாண்டுவதற்கு படகு என்று உபநிசித்துக்கள் விளக்கமாகும் ஆகவே ஜடச் சித் இவைகளின் ஸ்வரூபத்தை விசாரிப்பாயாக என்று குரு சிஷ்யனுக்கு எடுத்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது குருவினுடைய உபதேசம் இங்கிருந்து ஆரம்பமாகின்றது முதலில் அவன் செய்ய வேண்டியது என்ன என்பதை எடுத்துக் கூறுகின்றார் சிஷியன் பதட்டமில்லாமல் சம்சார சாகரத்தை தாண்ட விரும்பியதற்கு தகுந்த இந்த ஒரு காரியம் செய்தால் மட்டும் போதும் என்கிறார் அந்த ஒரு காரியம் என்ன என்பது தேகம் இந்திரியங்கள் புராணன் மனம் முதலிய ஜட வர்க்கத்திலிருந்து உள்ளே உள்ள சைத்தன்யத்தை பிரித்துப்பார் என்று எடுத்துக் கூறுகின்றார் அதாவது அறிகிறவன் அவன் அறிவதற்கு வேண்டிய கருவிகள் அவன் குடியிருக்கும் வீடு இவை யாவையும் தள்ளிவிட்டு நான் மனிதன் என்பதையும் விட்டுவிட்டு இவ்வளவுக்கும் உள்ளே உள்ள சைத்தன்யத்தை பிரித்துப்பார் என்று எடுத்துக் கூறுகிறார் நான் மனிதன் என்ற எண்ணமும் ஜட விறத்தி தான் நான் என்பதே ஜடமான அந்த கரணத்தின் ரூப பரிணாமம் என்று எடுத்துக் கூறுகிறார் விற்தி ஜடம் என்பதால் நான் என்ற பரிணாமமும் ஜடம்தான் அதாவது அந்தக்கரணம் சுத்த சத்துவத்திலிருந்து உண்டானதால் அதற்கு இயல்பாகவே தெளிவு இருக்கின்றது ஆகவே அதில் சைதன்யத்தின் பிரதிபலிப்பு எளிதாக உண்டாகின்றது அதனால் நான் என்ற அந்தக்கரண விருத்தி சைதன்யம் போல தோற்றமளிக்கிறது அந்த விருத்திக்கும் அடிப்படையாக உள்ளது தான் சுத்த சைதன்யமான ஆத்மா இவ்விதமாக ஜடத்திலிருந்து சைதன்யத்தை பிரிப்பது தான் எளிதாக சம்சாரமாகிய கடலை தாண்டுவதற்கு ஓடம் என்பதே ஸ்ருதியின் முழக்கம் ஆகவே ஜடம் என்றால் என்ன சைத்தன்யம் என்றால் என்ன எது ஜடம் எது சைத்தன்யம் என்று விசாரணை செய்யுமாறு சீடனுக்கு குரு உபதேசிப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து வருகின்ற பதினேழாவது பாடலில் இருந்து நாளைய பார்க்கலாம் நன்றி ஓம் சத் சத்